நமக்காக பரலோக மேன்மையை துறந்து அடுமையின் கோலம் எடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விருப்புக்கு விடுப்பு செல்ஃப் டிநாயல் வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் இரண்டாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தெருதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இறக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல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 ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் மூன்றாம் தியாயம் எட்டாம் வசனம் என் கர்த்தராகிய கிறிஸ்து ஏசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இழப்பென்று கருதுகிறேன் things lost for the excellence of the knowledge of Christ Jesus my Lord for whom I have lost all things சுய வெறுப்பு மலிவல்ல அது நம்மை கணக்கு பார்க்க சவாலிடும் சுய வெறுப்பினால் அர்ப்பணிப்பு ஆளப்படும் பதினான்காம் அத்தியாயத்திலே ஏசு கிறிஸ்து ஒருவன் கோபுரம் கொட்ட மனதாக இருந்தால் உட்கார்ந்திருந்து அதை கட்டி முடிக்க எவ்வளவு செலவாகும் என்று கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அதை அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னார் ஒருவன் யுத்தம் பண்ண போவான் என்றால் அந்த யுத்தத்திலே தன்னால் தாக்குப்படிக்க முடியுமா போதுமான சபோகரங்கள் இருக்கிறதா என்று அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கணக்கு பார்க்க அழைத்தார் நாம் அற்புதங்களை மட்டுமே நாடினால் பரிதாம ஏமாற்றமே நமக்கு மிஞ்ச அற்புதங்களை மட்டுமே அனுபவிப்பது மடமை உரிமையை துறந்து விடலே சீடனின் முதல் கடமை நியாயமான உரிமைகளை கூட விட்டுக் கொடுக்கவே நாம் சில வேலைகளில் அழைக்கப்படுகின்றோம் எனவேதான் இயேசு யோவான் பன்னிரண்டு இருபத்தி ஐந்தில் இப்படி சொன்னார் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய காலமாய் அதை காத்துக்கொள்வான் என்று சொன்னார் கொடிய காலங்களின் அடையாளியல் இரண்டு மூன்று ஒன்று இரண்டிலே தரப்பட்டுள்ளது அதிலே தற்பிரியரும் பணப்பிரியரும் முதலாவது இடம் பெறுகின்றனர் ஒரு புயல் நம்மை தாக்கி பணத்தின் மீது உள்ள நம்முடைய பிடிப்பை தளர்த்து விடுவதை விட இயேசு தாமாகவே ஏழ்மையானது போல நமக்குண்டானவைகளை நாமே வெறுக்க முயல வேண்டும் வெறுமையாக்குதல் ஓர் உயர்ந்த ஆன்மீக பயிற்சி தெரிந்த செய்த அத்தனையிலும் தல மறுப்பு செல் காணப்பட்டது இதோ சில எடுத்துக்காட்டுகள் முதலாவது பூரண அழகையே துறந்து ஏசு நமக்காய் பாவமானார் தேவத்துவத்தின் பூரண அழகு அவருக்கு இருந்தது அவர் தாமாகவே அதை துறந்து நமக்காய் பாவமானார் இரண்டாவது தமது வெளி வல்லமையை வெளிக்காட்டுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தாலும் அந்த பகட்டிற்கு வெளிப்பகட்டிற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார் உதாரணம் அங்கே வனாந்திரத்திலே சத்துரு அவருக்கு கொடுத்த சோதனைகளை அவர் மிக சாதாரணமாக மேற்கொண்டார் மூன்றாவது உண்ணவும் உறங்கவும் நேரமின்றி அவர் ஊழியம் செய்தார் நாலாவது இறைச்சித்தத்தை முன்னிறுத்துவதற்காக சொந்த குடும்பத்தையும் தள்ளி யார் என்னுடைய சகோதரன் யார் என்னுடைய தாயார் தேவசித்தவர்களே என்று சொல்லி சுற்றி அவர் சுட்டி காட்டினார் ஐந்தாவது கர்த்தத்துவத்தின் மேன்மையை கலற்றி வைத்து விட்டு சீடர்களின் பாதங்களை தாமாகவே முன்வந்து கழுவினார் ஆறு தமது பாதுகாப்புக்காய் தூதர் படையை அனுப்பும்படி தந்தையிடம் வேண்ட மறுத்தார் நான் கேட்டால் லேகியோன்களை அனுப்பிவிடுவார் லேகியோன் போன்ற திரளான தூதர் அனுப்புவார் நான் அதற்காக ஜபிக்க மாட்டேன் என்று சொன்னார் ஏழாவது தம்மை பார்த்து பரிதபித்தவர்களை அவரவர்களின் பிள்ளைகளுக்காக அளும்படி அவர் திருப்பிவிட்டார் எட்டாவது சிலுவையில் துடித்து வேதனை அனுபவிக்கும் போதும் வலி பானத்தை குடிக்க மறுத்துவிட்டார் ஒன்பதாவது பதவி பீடத்தில் இருந்து இறங்கி பலிபீடத்தின் மேல் ஏறி பலியானார் இதைத்தான் பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் ஒப்புக் கொடுப்போமா நமக்கு இருப்பதெல்லாம் நாம் அனுபவிக்க அல்ல நாம் சம்பாதிப்பதெல்லாம் நாமே செலவழிக்க அல்ல உங்களில் யாராகிலும் தனது உடைமைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனா இருக்க என்றார் இயேசு இங்கேதான் நமது பிரச்சனை எல்லாம் எதையெல்லாம் முடியாது என்று இயேசு சொன்னாரோ அதைத்தான் முயற்சிக்கிறோம் அன்னை தெரேசா இறைவனடி சேர்ந்த போது அவரது உடைமைகள் ஒரு வேதம் ஒரு ஜபமாலை இரண்டு பெ புடவைகள் ஒரு பெட்டி அவ்வளவே என்னிடம் வாருங்கள் என்று இயேசு சொன்னது ஆரம்பம் என்னை பின் செல்லுங்கள் என்பது சீடத்துவம் அருமையான தந்தை எஸ் ஜே பர்க்மன்ஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது உன்னையே உன்னை விட்டான் ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்த சுகமாய் வாழ்ந்த இந்த பாடலை மனப்பாடம் செய்து எத்தனை முறை வேணாலும் பாடுங்கள் நம்மை சுயநலத்தை மறுப்பதற்கு இந்த பாடல் நம்மை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கும் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இழப்பென்று கருதுகிறேன் எங்கள் மகாபிரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம் உங்களுடைய குமாரனை இந்த பூவலகிற்கு அனுப்பி அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே சுய வெறுப்பு தன்னல மறுப்பு காணப்பட்டதை நாங்கள் இப்பொழுது பார்த்தோமா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு தன்னலமுள்ளவர்களாய் சுய விருப்பங்களுக்கு சற்று கூட மறுப்பு தெரிவிக்காத மக்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்களும் உடைய சீடர்கள் என்று நாங்கள் சொல்லி தெரிகிறோமே கர்த்தாவே இத்தலைமுறையின் கிறிஸ்தவர்கள் மீது நீர் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் தனக்கு உரையைகளை எல்லாம் ஒருவன் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனா இருக்க மாட்டான் என்று சொன்ன பிறகு அது எப்படி சாத்தியம் ஆண்டுபுரே எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் தேவையற்ற காரியங்கள் அளவுக்கு மிஞ்சி வைத்திருக்கிற காரியங்கள் ஏராளம் உண்டு ஆண்டுபிரே கர்த்தே சரியான ஒரு இடத்திலே எங்களை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நாங்கள் நஷ்டம் என்று விற்றுவிட கர்த்தரை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் இன்னொரு முறை அர்ப்பணித்து விடுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன்